அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசியமானுவேல் இந்த நாள் சிந்தனை தலைப்பு கண்காணிப்பு சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இருக்கும் பயணியர் அறை உலகத்திலேயே தலை சிறந்த பயணியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டிருக்கிறது அங்கே பாத்திரங்களை கழிவைக்கும் பெண்ணொருவர் அவற்றை சுத்தம் செய்கிற காட்சியை அந்த விமான நிலையத்திற்கு வந்த வந்திருந்த பயணி பார்த்தார் அவரதை காவியம் படைக்கும் நேர்த்தியுடன் மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வதை அவர் கண்டார் முகச்சுழிப்பு இல்லாமல் அறிவிப்பு இல்லாமல் கையுறைகளோடு அந்த பணியை செய்வதை பார்த்தபோது அவரிடம் சென்று கேட்டார் உங்கள் பணிகளெல்லாம் யார் கண்காணிக்கிறார்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி அவரை பார்த்து கூறினார் எங்களுக்கு கண்காணிப்பாளர் தேவையில்லை என்று சொல்லி கூறினார் எங்கள் பணியை எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் செய்து முடிக்கிற போது நாங்களே அதற்கு கண்காணிப்பாளராக இருக்கிறோம் இங்கு செய்பவர்களும் நாங்களே செய்யப்படும் பொருட்களும் நாங்களே என்று அவர் அளித்த விளக்கம் அழகாக இருந்தது அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட உன்னத உழைப்பை வெளிப்படுத்தியால்தான் தலைச்சிறந்த ஓய்வெரையாக அந்த சிங்கப்பூர் விமான நிலையம் ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆம் நம்முடைய பணிகளிலும் நம்முடைய செயல்களிலும் நமக்கு நாம் கண்காணிப்பாளர்களாக இருக்கின்ற நிச்சயமாகவே அந்த பணியில் நாமும் திருப்தி அடைய முடியும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த முடியும் சிந்திப்போம் நம்முடைய பணியை சிறப்புடன் செயல்படுத்துவோம் நன்றி